ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம அன்பர்களே கடவுள் இறைவன் ஆண்டவன் ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு பெரும் தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் முற்பட்டு கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் நாம் தர்மத்தை கடைபிடிப்பதற்கிடையில் கடவுளிடத்திலே பேரன்பு என்று சொல்லப்படுகின்ற பக்தியோடு இருக்க வேண்டும் இறைவன் நம்முடைய கர்மங்களுக்கெல்லாம் செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறான் கடவுள் நம்முடைய செயல்களுக்கு தகுந்த பலன்களை கொடுக்கிறான் என்று சாஸ்திரங்கள் உபதேசித்திருக்கின்றன அவருக்கு கர்மபல தாத்தா என்று ஒரு பெயர் அதாவது உயிர்கள் உடலிலே குறிப்பாக மனித உடலிலே இருந்து செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ற விளைவை அவர் தருகிறார் என்பது நம்முடைய ஆழ்ந்த அறிவுபூர்வமான ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும் ஆகவே நம்முடைய கடமைகளை நாம் செய்து கொண்டிருப்பதற்கிடையில் இறைவனையும் ஆழ்ந்து எண்ண வேண்டும் என்று பகவத்கீதையிலே பகவான் உபதேசிக்கிறார் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்த அர்ஜுனா நீ இடைவிடாது செயல் புரிந்து கொண்டிருப்பதற்கிடையில் ஆழ்மனதில் என்னை சார்ந்திரு மானுஸ்மர என்னை இடைவிடாது எண்ணிக்கொண்டிரு செயல் புரியவும் செய் அதாவது மேல் மனதிலே நாம் திட்டமிட்டு செயல் புரிவதற்கிடையில் ஆழ்மனதில் ஆண்டவனை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையோடு ஆண்டவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்ற உணர்வோடு செயல் புரிய வேண்டும் என்பது இந்த கீதை ஸ்லோகத்தின் பொருள் எனவேதான் நாம் கடவுளை பற்றிய கருத்தை சற்று ஆழ்ந்து சிந்தித்து சாஸ்திரங்களிலே இவ்வாறு சொல்லுகிறார்கள் அதாவது சாதாரண அறிவுள்ளவர்களுக்கு மந்த புத்தி இறைவனை நிமித்த காரணமாக உபதேசிக்க வேண்டும் என்றும் சற்று பக்குவப்பட்டவர்களுக்கு இறைவன் நிமித்த காரணமாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் அதாவது அறிவு காரணமாக மட்டும் இல்லை பொருளாகவும் அதாவது கச்சா பொருள்களாகவும் அதாவது முதற்காரணம் என்று சொல்லுவார்கள் அந்த முதற் அவன் இருக்கிறான் எப்படி மண்ணிலிருந்து குடம் தோன்றி பானை என்கின்ற குடம் தோன்றி மண்ணிலேயே இருந்து மண்ணிலேயே ஒடுங்குகிறதோ அப்படி இறைவனிடத்திலிருந்தே இந்த பிரபஞ்சம் தோன்றி இறைவனிடத்திலேயே இருந்து இறைவனிடத்திலேயே ஒடுங்குகிறது அதற்கு பெயர் சிருஷ்டி ஸ்திதிலய காரணம் படைப்பும் தோற்றமும் இருப்பும் ஒடுக்கமும் எதனிடத்தில் ஏற்படுகிறதோ அதனைத்தான் உபாதான காரணம் என்று சொல்லுகிறோம் இதை நீங்கள் திரும்ப திரும்ப சிந்தித்து புரிந்து என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த பிரபஞ்சத்திற்கு இறைவன் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறான் என்று சற்று பக்குவப்பட்டவர்கள் புரிந்து கொள்வார்கள் பிறகு ஆழ்ந்து நாம் பார்க்கும் பொழுது இறைவன் உயிர்களாகவே காட்சியளிக்கிறார் என்ற ஆழ்ந்த தத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்வோம் உபநிஷத்திலே இவ்வாறு ஒரு மந்திரம் இருக்கிறது எவன் இறைவனை இல்லை என்று சொல்லுகிறானோ அவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் எவன் இறைவன் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு செலுத்தி செயல்களை முறையாக செய்கிறானோ அவன் தன்னையே இறைவனாக உணர்கிறான் எல்லோரையும் இறைவனாகவே உணர்கிறான் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தத்தையே அவன் உணர்கிறான் இதுதான் நம்முடைய முடிந்த குறிக்கோள் என்றாலும் எடுத்த இந்த உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது எனவேதான் நமக்கு மேலே ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது அந்த சக்திதான் இந்த உலகை படைத்து காத்து அழித்து அருள் புரிந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு அறிவுபூர்வமான ஏற்றுக்கொள்ளுதல் நம்பிக்கை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற பொருளிலே சொல்லுகிறேன் இறைவன் இருக்கிறார் அவர் ஒருவர் தான் இருக்கிறார் அவர் பல்வேறு வடிவங்களிலே தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறார் இறைவன் இருக்கிறார் என்ற ஆழ்ந்த ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கையே பக்தியின் முதல் படி இது ஒரு வழிபாடாகவே ஆகிறது எனவே நாம் இந்த உலகம் முழுவதும் இறைவனுடைய அருளாட்சியில் இயங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு ஆழ்ந்த அறிவுபூர்வமான கருத்தை நம் உள்ளத்திலே பதிய வைப்போம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து சிந்திப்போம் அறிவோம்